ஒருவர் வணங்கினால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு முஸ்லிம் ஏழு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று